அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கண்ணோட்டம் என்னும் கழிபெருங் காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய அழகினை உடைய அரசருடைய நாடு குறைவின்றி வாழும் அதான் கருத்து கழி பெருங்காரிகை என்ற இடத்தில் கழி என்பது ஒரு பொருள் பன்மொழி ஒரே பொருளை குறிக்கின்ற இரண்டு சொற்கள் இது இவ்வுயிர் அழகின் சிறப்பை உணர்த்துகிறது இந்த உடம்பில் வாழ்கின்ற ஜீவாத்மாவினுடைய சிறப்பை உணர்த்துகிறதுங்கிறது கண்ணோட்டமாகிய அழகு உயிருக்கு ஒரு உறுப்பாக விளங்குகிறது எனவே உண்மையான் உண்டு என்று அது நிலை பெறுதலை கண்ணோட்டம் இருந்தால்தான் அந்த உடம்பில் உயிர் இருக்கிறதுக்கு ஒரு பொருத்தம் ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார் கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெறுவந்த செய்தல் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் சொன்னாரே அது வெறுவந்த செய்கின்ற அரசனுடைய நாட்டில் மக்கள் புலியை கண்டு பயப்படுகிற மான்களை போன்று அச்சப்பட்டு நடுங்குவார்கள் அப்படி இல்லாமல் கண்ணோட்டமுடைய அரசனுடைய நாட்டிலே அதாவது தாக்ஷிணியம் இருக்கக்கூடிய நாட்டில் மக்கள் அச்சமின்றி வாழ்வர் என்பதை குறிக்கவே உண்டு இவ்வுலகு என்று கூறினார் அப்போ தான் மக்கள் அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போனோம் அதுக்காக ஒரேடியாக தண்டனை கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதெல்லாம் நடுநிலைமை அதிகாரத்தையும் இதையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நிறைய நமக்கு வாழ்க்கையில் புரிந்து வேண்டிய உண்மைகள்லாம் விளங்கும் அறத்துப்பாலில் இருக்கிற நடுவு நிலைமை அதிகாரம் அதையும் இதையும் நாம் ஒப்பிட்டு சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஆழ்ந்த தியானித்து புரிந்து வேண்டிய விஷயம் இடம்பொருள் ஏவலை பொறுத்து அறங்கள் மாறும் என்பதற்கு இவைகளெல்லாம் சிறந்த காரணங்களாக அமைகின்றன கண்ணுக்கு பேரழகை செய்யும் அன்பு பார்வையான கண்ணோட்டம் அரசர்களிடத்தில் உண்மையால் உண்மையால்னா இருப்பதால் தான் வாழ்வு நன்றாக அமைதியாக நடைபெறுகிறது நடக்க வேண்டும் அன்பு பார்வையே பார்ப்பவர்க்கு இன்பம் தரும் அன்பு காரணமாக பலருடைய நட்பும் ஆதரவும் பெருகும் அதனால் இன்பம் உண்டாகும் அன்பு பார்வையுடையவர் இன்பம் அடைவார் என்பது கருத்து கண்ணோட்டம் என்பதை கண் கூட்டல் ஓட்டம் கண் கூட்டல் நோட்டம் என்றும் பிரிக்கலாம் கண் ஓடுதல் என்பது தன் அன்பு கருத்தை கண்ணின் மூலம் பிறரிடம் செலுத்துவது கண் கூட்டல் நோட்டம் என்பது கண்ணினால் பிறர் கருத்தை தான் அறிவது ஆகையால் கண்ணோட்டமே பிறரை தான் அறிவதற்கும் தன்னை பிறர் அறிவதற்கும் துணையாக நிற்பதால் அதனையே கரு பெருங் காரிகை என்று வள்ளுவர் அற்புதமாக உபதேசிக்கிறார் காரிகை அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அழகு என்பது கண்டோரால் விரும்பப்படுவதோர் உருவ பொலிவு அது செயற்கை இயற்கை என இருவகைப்படும் ஜெகவீரபாண்டியனாருடைய அழகிய உரை இது செயற்கை அழகாவது அணி ஆடை முதலியவற்றால் திகழ்வது செயற்கை அழகுங்கிறது மேலே ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது இயற்கை அழகுங்கிறது கல்வி கொடை கண்ணோட்டம் முதலியவற்றால் அமைவது முன்னது செயற்கை அழகு உடல் அழகு எனவும் பின்னது இயற்கை அழகு உயிரழகு என்றும் உரைக்கப்படும் இனி பதவுரை பார்க்கலாம் கண்ணோட்டம் என்னும் கண்ணோட்டம் எனப்படும் களி பெருங்காரிகை மிக பெரிய சிறப்புமிக்க அழகு உண்மையான் தலைவனிடம் இருப்பதால் தான் இவ்வுலகு இவ்வுலக மக்கள் உண்டு வாழ்க்கையானது இன்பத்துடன் விளங்குகிறது கண்ணோட்டம் எனப்படும் மிகப்பெரிய சிறப்புமிக்க அக அழகு தலைவனிடம் இருப்பதால் இவ்வுலக மக்களின் வாழ்க்கை இன்பத்துடன் விளங்குகிறது கடுமையாக முகத்தை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு வெறுவந்த செய்யாமையில் சொல்லியிருந்தார் இங்கே கண்களில் அன்பை வெளிப்படுத்தணுங்கிற ஆக கடுக்கடுத்த முகத்தோடு இருக்கக்கூடாது அன்பு நிறைந்த முகத்தை உடையவனாக விளங்க வேண்டும் தலைவன் அதே சமயம் எங்கே நடந்துக்கணுமோ எப்படி நடந்துக்கணுமோ அதுதான் எல்லா இடத்துலேயும் அப்படியே இது பண்ண முடியாது ஆங்காங்கே அது இடத்திற்கு தகுந்த மாதிரி நாம் அதை புரிந்து வேண்டும் கண்ணோட்டம் என்னும் கழிபெருங் காரிகை